ம் திாமிகிகேந்திரம்ைப்பயணம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வியம் ஹியதூத்தீராமச்சிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூருன் சனோஸ் மேவ மாதமே மேவ் சாா த்தமே யிரவி சர்வம் மமதேவோ விதாயயக்கூஷ ஷிபோ மகோ நமோ குருபியோபி பிரானோவ் வாஹமஸ்மி சேந்த சவுன்க்கூ சீரியவாஹை தேஜஸ்வினாவை ஓம்ஷா கடோபிஷத் முதலாவது வல்லி நாலாவது மந்திரம் दूरमेते विशूची ூரமே விஷூச்சீ அவிதாச்ச வித்த வினம் நச்சிகேத்தியே காமாவோ பத்தராஜ நச்சிகேதஸுக்கு ஆத்ம வித்தியை உபதேசம் செய்வதென்று ஆத்ம வித்தியையை அவனுக்கு அவன் கேட்ட மூன்றாவது வரத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து முதலில் இந்த ஆத்ம வித்தியை பிரார்த்திப்பதை பேசுகிறார் ஆகவே இந்த ஆத்ம வித்தியை புகழணும்னு சொன்னால் அனாத்ம வித்தியையும் சேர்த்துத்தான் சொல்ல முடியும் கம்பேர் ஆக ஸ்பிரிச்சுவாலிட்டியனுடைய குளோரியை சொல்லணும்னா ஆன்மீகத்தினுடைய மகிமையை சொல்லணும்னா உலகியல் பொருளியலினுடைய தன்மையோட ஒப்பிட்டு தான் சொல்ல முடியும் எனவே ஸ்ரேயஸ்பிரேயஸ்ன்னு தொடங்கினார் இந்த ரெண்டும் ஸ்ரேயஸ்பிரேயஸ் ஆரம்பிக்கிற போது சொன்னார் ஸ்ரேயோ மார்க்கா பிரேயோ மார்க்கா பின்ன பின்ன மார்கா கர்ம மார்க்கா ஞான மார்க்கா பின்ன பின்ன மார்க்கா இது ரெண்டும் இதனுடைய ஒன்று கன்னியாகுமரிக்கு போகிறது இன்னொன்று காஷ்மீருக்கு போகிறது மதுரையிலிருந்து கன்னியாகுமரிக்கு போகணுன்னா இப்படி போகணும் காஷ்மீருக்கு போகணும்னா இப்படி போகணும் ஆகவே இது ரெண்டுமே டயகனலி ஆப்போசிட் பரிபூர்ணமாக வேற வேறே இது வந்து ஸ்ரேயஸுங்கிறது வெளியிலே தெரியாது யாருக்கும் நம்ம ஆனந்தமாக இருக்கோமா இல்லையானே கண்டே பிடிக்க முடியாது ஏதோ பேசினா தான் சில பேருக்கு தெரியும் அதுவும் சில பேருக்கு தான் அந்த வேவ்லேருந்துருந்தால் புரியும் பிரேயோ மார்க்கிறது எல்லாருக்கும் வெளியில் தெரியும் நம்ம காரை பார்த்தாவோ கார் பெரிய கார் வச்சுருக்கார் கட்டணம் பார்த்தா பெரிய கட்டணம் இருக்குது ஆள் எடுபடி ஆள் இருந்தார் ஒரு சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு அனுமானம் பண்ணுவோம் சந்தோஷமாக இருக்க மாட்டோம் இருப்பானா இல்லையாங்கிற வேறு விஷயம் ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிறார்கள் இதெல்லாம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு சுபாவமாகவே தீர்மானமாக இருக்குது ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது இதெல்லாம் ஆனந்தத்துக்கு இது தேவை இல்லை உடம்பை காப்பாற்றுறதுக்கு ஓரளவுக்கு இது தேவை இருக்கலாம் தேவை இருக்குது ஒத்துக்கிறோம் ஆனால் சந்தோஷத்துக்கும் இதுக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது இதை பெருக்கிறதுனால சந்தோஷம் கூடும் நினைக்கிறது பெரிய தப்பு உறவுகளை பெருக்கிறதுனாலேயோ பொருளை பெருக்கறதுனாலேயோ ஆட்களை பெருக்கிறதுனாலேயோ ஒன்றும் சந்தோஷம் கூட போறதில்லை சொல்லப்போனா நிறைய சிரமங்களும் வரத்தான் செய்யும் துன்பம் கலந்த இன்பந்தான் அதுல கிடைக்குமே தவிர துன்பம் கலவாத பெரிய இன்பம் கிடைக்காது துன்பம் கலந்த சிறிய இன்பம் பிரேயஸ் துன்பம் கலவாத பெரிய இன்பம் ஸ்ரேயஸ் ஆவே இது ரெண்டும் இருக்குது ஆனால் மனிதன் பெரும்பாலும் என்ன பண்ணுறான் ஊர் எது மதிக்கிறதோ மெஜாரிட்டி பீப்புள் இக்னரண்ட்டு தான் நிறைய பேருக்கு சாஸ்திரியான கிடையாது ஆகையினால உலகமே அதைத்தான் மதிக்கிறது பிரேயஸத்தான் விசேஷமாக நினைக்கிறது நானும் துன்பத்தோடு இருக்கிற சுகத்தை தான் அனுபவிப்பேன் நீயும் அதை தான் அனுபவிக்கணுங்கிற மாதிரி பியர் ப்ரெஷர் எல்லாருக்கும் ஆகையினால எல்லாரும் என்ன பண்ணுறாங்க எல்லாம் பிரேயஸுக்கு பின்னால் தான் ஓடுறாங்க ஆனால் நச்சிகேத்தஸ் அப்படி இல்லை பொதுவாக சொல்லிட்டார் தீரன் விவேகி விவேகி வந்து பிரேயஸை விட்டு ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்கிறான் மூணாவது மந்திரத்தில் சொன்னதை பார்த்தோம் நீ ரொம்ப விவேகமாக சந்யாசம் பண்ணியிருக்கே பிரேயஸ் சந்ந்ந்ந்ந்நியாசம் பிரேயஸை துறந்திருக்கிறாய் ஸ்ரேய்சா ஸ்ரேயை அடையணுங்கிறதுக்காக வேண்டி நீ பிரேயஸை துறந்திருக்கிறாய் நான் கொடுத்து அங்கே முதல்ல சொல்லலை முதல் வள்ளியில் சொல்ல நகையை கொடுத்தார் கிரஹி கிரஹிச்சிக்கோன்னு சொன்னதாக இருக்கே தவிர அது அவன் வாங்கிட்டானா இல்லையாங்கிறது பற்றி அங்கே தெரியல இங்கே தெரிகிறது யமதர்மராஜா வார்த்தையில் தெரிகிறது நான் என்னோடய உயர் உயர்ந்த நகையை நான் கொடுத்தேன் நீ வேண்டான்னு சொன்னேன் அது பிரேயஸ் தான் வேண்டான்னு அப்புறம் நான் வந்து விராடு உபாசனையோட கூடிய பெரிய ரிச்சுவலையும் சொல்லி கொடுத்தேன் அது உலகத்துக்கு எனக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு நீ ஆத்மவித்தியை கேட்குறேன் ஆகவே நீ பிரேயோர்த்தி அதுஸ்ரேயோர்த்தி நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் அது உலகமே அதில் மயங்கின்றிருக்கிற போது நீ அதுக்கு மயங்காமல் இருந்தையே உன்னுடைய விவேகம் அதாவது விவேகத்துக்கு ஆப்போசிட் மோகம் நீ மோகம் உடையவன் இல்லை நீ விவேக்கி மோகத்தை கொன்றவன் நீ ஆகவே உன்னை விவேகத்தால் மோகத்தை அழித்தவன் நீ உன்னை மனமாற பாராட்டுகிறேன் அது மாத்திரமல்ல பிரேயஸ் ஏதே விசூச்சி விபரீத்தே தூரம் அப்படி படிக்கணும் இந்த ரெண்டு மார்க்கமும் ஒன்றுக்கொன்று முரணானது ஒன்றுக்கொன்று தொலைவில் இருக்கிறது ஒன்று அறியாமையை வளர்க்கிறது மற்றொன்று அறிவை வளர்க்கிறது பிரேயஸ் வந்து பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸில் ஐடென்டிஃபிகேஷனை அப் மெயின்டைன் இருக்கும் ஆக शरीर அபிமானம் தேகாபிமானத்தை விருத்தி பண்ணுறது பிரேயஸ் தேகாபிமானத்தை நீக்கிறது ஸ்ரேயஸ் எவ்வளோ வந்துட்டே இருக்கு பாருங்க ஆக பாடி மைண்டு காம்ப்ளக்ஸோட ஐடென்டிஃபை பண்ணும்படி வைக்கிறது ஜாகிரத அவஸ்தையிலையும் சொல்ல போனால் ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிறது சொப்னாவஸ்தையில் இல்லை ஜாகிரத் கர்த்தா ஸ்வப்ன கர்த்தா சுசுக்தியில் கர்த்திருவமே கிடையாது இந்த கர்்த்தம் வந்து அவித்யாங்கிருது சாஸ்திரம் ஈஷாவாசோபனிஷத் பிரேயஸ கர்மகாண்டத்தையே அவித்யாங்கிறது அந்நேவாஹுவிநாஹுரவிபூர்வேஷாம் ஏ நஸ்துரே ஒன்று அவித்யை இன்னொன்று வித்யேங்கிற அந்த இடத்துல அவித்யின்னு சொன்னால் ரிச்சுவல் வித்யைனா உபாசனை அந்த காண்டெக்ஸ்டில் இங்கே வந்து அவித்யா வித்யா அவித்யான்னு சொன்னால் என்ன அர்த்தம் கர்த்திருவ புத்தி கர்த்திருவ புத்தி நான் இந்த காரியத்தை பண்ணணும் இதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை விருத்தி பண்ணுறது அதாவது கர்மா என்ன பண்ணணும்னு கேட்டால் ரிச்சுவல் இந்த இடத்துல ரெண்டையும் நீங்கள் பிரிஞ்சுக்கணும் லௌகிக்க கர்மா வைதிக கர்மா நான் சொல்லலை ஆச்சாரியார் அத்தியாச பாட்சியத்தில் தெளிவாக சொல்கிறார் இமம் அத்தியாசம் புரஸ்கிருத்தேவ சர்வே லௌகிக்கோ வைதிக்கோ வவகாரா பிரவர்த்தன் சர்வே லௌகிக்க வைதிக்கா வவகாராக பிரவர்த்தன் இந்த அத்தியாசத்தை இந்த அறியாமையை முன்னிட்டு கொண்டுதான் வைதிக வியவஹாரமும் லௌகிக வியவஹாரமும் நிகழ்கிறது நான் உடல் என்கின்ற எண்ணத்தினால்தான் நான் உடல் அல்லது உயிர் என்கின்ற எண்ணத்தினால்தான் இந்த லௌகிக்க விவகாரங்களும் வைதிக விவகாரங்களும் நிகழ்கின்றன நான் சைத்தன்யம் தூய உணர்வு என்று அறிந்து கொண்டு நான் பிரம்மம்னு அறிந்து கொண்டு இந்த லௌகிக்க வைதிக விவகாரத்துக்கு முக்கியத்துவமே கிடையாது சொல்லப்போனால் வேதாந்த விவகாரமும் கூட இந்த அத்தியாசத்தை வச்சு தாங்குறாங்க விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு வேதாந்தமும் தேவையில்லை வேதாக அவேதாக பவந்தி माता, அமாதா பவதி பிதா அபிதா பவதி ஆழ்ந்த உறக்கத்தில் ஆகையினால வேதாந்தத்துக்கும் அவகாசம் இல்லை விஷயம் புரிஞ்சாச்சுன்னா வேதாந்தமும் தேவையில்லை ஆனால் அதுக்கப்புறம் உடம்பு கண்டினியூ பண்ணுறதுனால நம்ம ஏதோ பாடம் நடத்தினு படிச்சுட்டு இருக்கோம் அவ்வளோதான் லீல அப்புறம் ஸ்போர்ட் அது விவேகச்சூடாமணி சொல்லுகிறது சாஸ்திரம் படித்து தத்துவம் புரியலைன்னா சாஸ்திரம் படிக்கிறது வியர்த்தம் சாஸ்திரம் படித்து தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா சாஸ்திரம் தேவையில்லை அவிஜாத்தே பரே துவே சாஸ்திராதி நஷ்ஃபலா விஜாத்தே து பரே துவே சாஸ்திராதிதீதிஸ்து நிஷலா ஆஹ் இந்த விஷயத்துக்கு வரும் அவித்யா யாச்ச வித்யேதி ஜாத்தா ஆஹஸ்ரேயஸ் வித்யா பிரேயஸ் அவித்யா அவித்யாவை டெவலப் அவித்யாவை மெயின்டைன் பண்ணுறது காப்பாத்தின்ண்டே இருக்குது அதனால தான் சங்கராச்சர் மூடமத்தேன்னார் பஜகோவிந்தத்தில் மோக முத்கரஹா அதுக்கு பேர் பஜகோவிந்தம்ங்கிறது நம்ம அது ஸ்லோகத்தை வச்சுன்னு சொல்கிறது ஆனால் அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் இன்னொரு பேர் மோக முத்கரஹா அஜானத்தை அடிக்கிற சம்மட்டின்னு அர்த்தம் மோக முத்கரஹா உலக்க அது போட்டு உடைக்கிறது என்னதுன்னா மூடமத்தே நகி நகி ரக்ஷதி டுகுருங் எனத்துக்கு அந்த கிரு தாத்துவம் எடுத்துண்டர் வேற தாத்துவம் எடுத்துக்க விடாதா அவர் பாஷை முழுக தான் அதனால நீ வந்து பஜ கோவிந்தம்னா உன்னை நீ பிரம்மனா தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம் பரம தாத்பரியம் முதல்ல ஈஸ்வரனை பூஜை பண்ணு அப்புறம் ஈஸ்வரன் நீனு புரிஞ்சுக்கோ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ மூணு தடவை ஒரு தட சொன்னா போறாதா பஜ கோவிந்தம் பஜ கோோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதி ஆத்யாத்மிக துக்கம் போகணுமா கோவிந்தம் பஜ ஆதி பௌதிக துக்கம் கோவிந்தம் பஜ ஆதி தெய்வீக துக்கம் போகணுமா கோவிந்தம் பஜ ஆகினால உனக்கு வந்து கர்மா மோக்ஷத்தை கொடுக்காது பெட்டர் ஜென்மாவைத்தான் கொடுக்கும் சம்பிராப்தே சந்நிஹித்தே காலே நகி நகி டுக்கிரிங் கரணேன் அர்த்தம் அதுக்கு தாத்பரியம் என்னென்ன கர்மணா மோட்சா நாஸ்தி ஆனால் பார்த்தா தெரியாது ஸ்லோகத்தை முதல் எழுந்த வரைய பார்த்தா தெரியாது குரு தே கங்கா சாகரகமனம் விரத பரிபாலனம் அதுவா தானம் என்னவனாலும் பண்ண ஞானவிஹீன சர்வமத்தேன பஜதின முக்திம் ஜன்மசத்தேன வேதாந்தம் படிக்கல ரிச்சுவல் மாத்திரம் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்ன உனக்கு ஜென்மா உண்டு இந்த ஸ்லோகம் தான் சொல்லுது நீ கங் கங்காசாகர கவனம் சாதாரண விஷயமா என்ன கோமுக்கு எங்கே இருக்குது கங்காசாகர் எங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது அதுக்கு நடந்தே நீ பரிகிரமா நர்மதா பரிகிரமான்னு ஒன்று இருக்குது அது மாதிரி கங்கைக்கு அங்கேருந்து கிளம்பி கோமுக்குலேருந்து கிளம்பி கங்காசாகரம் வரைக்கும் நடந்தே போகிறான் கங்கைக்கரை ஓரமாகவே அது ஒரு யாத்திரை அந்த யாத்திரையெல்லாம் பண்ண குருத்தே கங்கா சாகர கமனம் அப்புறம் பண்ணாத விரதம் கிடையாது வரப்புறது இப்போ காரடையான உங்க கௌரி விரதம் அந்த விரதம் இந்த விரதம் சித்திரகுப்த விரதம் ஒரே விரதமும் விரதம் விரத பரிபாலனம் அப்புறம் அதுவா தானம் நிறைய தானம் பண்ணுற ஆனால் ஒன்று ஏன் இது மோட்சத்தை கொடுக்காதுங்கிறார் அதுக்காக விட்டுவிடாதுங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா உரியத்துக்காக சொல்லுங்க ஞான விஹீனா சர்வமத்தேன எப்படி யோசித்து பார்த்தாலும் பஜதின முக்தி जन्मशतेन, ஞானம் இல்லைன்னா மோக்ஷம் உனக்கு கிடையவே கிடையாது ஸ்ட்ராங்காக சொல்கிறார் சுங்கராச்சாரியர் சத்சங்கத்வே நிசங்கத்துவம் நிச்சங்கத்வே நிர்மோக நிர்மோகத்துவம் ரொம்ப முக்கியம் அதுதானே படிச்சுட்டு இருக்கோம் அதாவது பிரேயச தேர்ந்தெடுக்கிறவன் மோகி அவிவேகி ஸ்ரேயூஸ் பண்றவன் விவேகி நிர்மோகே நிச்சலித்தி ஜீவன் முக்தி சத் சங்கம்னா என்ன கட்டோபனி கிளாஸ் அர்த்தம் அப்படின்னு எழுதியிருக்கான்னு கேட்கப்படாது சத் சங்கம்னா சாஸ்திர அத்தியனந்தான் சத் சும்மா இப்படியோ ச ஏதோ சத் சங்கம்னா என்ன பிறந்த என்ன சொல்கிறோம் எல்லோரும் உட்காந்து ஏதோ பாட்டு பாடிட்டு என்னத்தையோ படிச்சுட்டு போகிறோமே அது இல்லை சத் குரு சங்கஹா சாஸ்திர சங்கஹா வேதாந்த சாஸ்திர சங்கஹா இந்த மாதிரி உபநிஷத்துகள்லாம் படிக்க படிக்க தத்துவசாஸ்திரங்கள்லாம் படிக்க படிக்க என்ன ஆகும்னா சத்சங்கே நிசங்கஹா பிரேயஸில் தாற்பயம் போயிடும் ஸ்ரேய ஸ்ரேயஸோட சங்கம் வைக்கிறது தான் சத்சங்கம் பிரேயஸோட வைக்கிறது சத்சங்கம் இல்லை இந்த காண்டெக்ஸ்டில் இப்படி தான் பேசுவோம் நிறைய பேருக்கு இப்போ அந்த வேதத்தில் ரிச்சுவலை பண்ணுறதே பெரிய விஷயம் ஆனால் இப்போ பேசுகிற டாபிக் அப்படி இல்லை ஏன்னா இவன் ஆத்ம வித்தியை கேட்டிருக்கான் கடைசி வரைக்கும் ரிச்சுவல் பண்ணணும் சாஸ்திரம் சொல்லலை கொஞ்ச நாளைக்கு பண்ணிவிட்டு வயசான பிறகு சன்னியாசம் பண்ணுன்னு தான் சொல்கிறது நமக்கு தான் இன்செக்யூரிட்டி சன்னியாசம் பண்ணினால் முடியுமா சன்னியாசம்னா பாக்கியமாக பண்ண வேண்டாம் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் குறைச்சின்னு படிக்கிறதுக்கு டைம் கொடுக்கலாம் ஜபம் தியானம் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி டைம் கொடுக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை சன்னியாசனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காஃபியை குடிச்சுட்டே படிக்கலாம் கட்டோ பண்ணிடுச்சு இன்னும் சிரமமே இல்லை அதனால அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம் டீ உண்டு காஃபி உண்டு எல்லாம் உண்டு அதெல்லாம் ஏன்னா அது அது அது போயிட்டுனா இன்னமும் பிஸ்ஸார மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றே ஒன்றும் பேப்பர் டிவி இல்லை அவ்வளோதான் செல்ஃபோனும் இங்கே ஆன் பண்ணி வைக்கப்படாது அவ்வளோதான் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்க திரும்ப பார்க்க தான் போகிறோம் பிரேசுக்கு தான் போக போகிறோம் ஆக இதெல்லாம் வந்து இது திட்டோன்னு நினச்சிக்க விடாது அவித்யா யாச்சை வித்யேதி ஜாத்தா வித்யாபீப்சினம் நச்சிகேதசம் மநே சத்சங்கத்வே நிசங்கத்துவம் என்ன டிட்டாச்மெண்ட் வந்துடும் வேதாந்தம் படிக்க படிக்க செல்ஃபோனில் பேசுகிறதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நல்ல தீவிரமாக படித்தா ஆசையோடு படித்தா மோட்சம் வேணுங்கிற எண்ணத்தோடு படித்தா எல்லாம் இதெல்லாம் லௌக்கிக விவகாரங்கள்லாம் குறையும் நிச்சங்கத்துவம் சங்கம் குறைய குறைய புத்தி சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் திரும்பவும் அதுக்கு போக மாட்டோம் நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் விருத்தி ஞானம் விருத்தி ஆகும் அறிவு வளரும் படிக்க படிக்க ஆஹா இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி படிக்க படிக்க அறிவு வளரும் அறிவு வளர வளர என்னாகும்னா மனசு சாந்தி நிர்மோகத்துவே நிஷல தத்துவம் நிஷலி தத்துவம் ரெண்டு பாடம் இருக்கு மனசு சஞ்சலம் இல்லாமல் இருக்கு நிஷ்ச்சலி தத்துவம் நிச்சலி தத்துவம் என்னதுன்னா ஜீவன் முக்தி எவ்வளோ எளிமையா சொல்லிட்டாரு பாருங்க சத் சங்கம் நிச்சங்கம் நிச்சலி தத்துவம் அதுதான்ப்பா ஜீவன் முக்தி நீ உடம்போடு இருக்க எல்லாம் இருக்கே ஆனால் மனசு சாந்தமாக இருக்கே மானச சரோவரமாக இருக்க ஆனந்தமாக இருக்கே என்ன குறைவு நீ ஜீவன் முக்தி ஆக நஜிகேசை பார்த்து புகழ்றார் ஏத்தே விஷூச்சி விபரீத்தே இந்த மார்க்குவயம் ரெண்டும் ஸ்ரேயஸும் பிரேயஸும் வேற வேற மார்க்கங்கள் ரொம்ப ஒன்றொன்றுக்கும் தொலைவு இருக்குது அது மாத்திரம் இல்லை இது அக்ஞானத்தை விருத்தி பண்ணும் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸில் இருக்கிற அபிமானத்தை சொல்லப்போனால் எனது இன்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த ஸ்ரேயஸ் வந்து இண்டிவிஜுவாலிட்டியை தூக்கி எறிஞ்சிடும் தன்னுயிர் தானற பெற்றானே என்னைய மண்ணுயிரெல்லாம் தொழும் ஆகையினால அகங்காரத்தை ஜீவ புத்தியை வியக்தித்வத்தை சர்வநாசம் வழிடும் இந்த ஸ்ரேயோ மார்க்கம் நான்கு விசாரம் பண்றவனே எல்லாம் வழிடும் யார் விசாரம் பண்றவன் இருக்கான் விசாரம் அனாத்மா பண்றதா ஆத்மா பண்றதா அனாத்மா சகிதா ஆத்மா தான் விசாரம் பண்றது அனாத்மா மித்யா ஆத்மா சத்தியம்னு புரிஞ்சதுக்கு பிறகு விசாரிக்கிறதுக்கு ஆளை காணும் ஏதோ எல்லாம் லீல அதுக்கப்புறம் எல்லாம் லீலதான் விளையாட்டு தான் நச்சுக்கேத சொல்றார் அறிவை வளர்க்க விரும்புகின்றவன் நீ வித்யாபீப்சினம் நச்சிகேதசம் மநே எவ்வளவோ விஷயங்களெல்லாம் நான் கொடுத்தேன் நீ வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அதாவது இன்னொரு பாஷையில் சொன்னால் பிரேயஸ் வந்து விஷய சுகம் விஷய சுகம் பாஹிய சுகம் எல்லாம் டிப்பெண்ட் சுகம் என்னோட சந்தோஷத்துக்கு என்னோடய சந்தோஷத்துக்கு என் வீடு வேணும் என் சந்தோஷத்துக்கு சாப்பாடு வேணும் எல்லாம் பரவாயில்ல அதாவது பரவாயில்ல அடிப்படை தேவைகள் என்னோட சந்தோஷத்துக்கு மனைவி வேணும் ஏன் சந்தோஷத்துக்கு கணவன் வேணும் என் சந்தோஷத்துக்கு குழந்தைங்க வேணும் ஏன் சந்தோஷத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் என் சந்தோஷத்துக்கு உறவுகள் வேணும் என் சந்தோஷத்துக்கு கோயில் வேணும் என் சந்தோஷத்துக்கு அது வேணும் எல்லாம் டிப்பெண்ட் எல்லாம் சார்ந்து இருக்கிறது என் மகிழ்ச்சிக்கு நான் இதெல்லாம் இதெல்லாம் இல்லைன்னா நான் இன்செக்யூர் பாதுகாப்பற்றவன் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது அதெல்லாம் எனக்கு இருக்கணும் ஆனால் இங்கே ஸ்ரேயஸுங்கிறது என்னென்னா எது இருந்தால் என்ன ஆயாராம் கயாராம் வந்துட்டு தான் வந்ததெல்லாம் போதான் செய்யும் சம்யோகாக விப்ரயோகாந்தாக மோட்ச தர்மத்தில் வருது இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம் எங்க இருக்குன்னு தெரியல பீஷ்மர் சொல்றார் யுதிஷ்டர் இருக்கு சேர்றதெல்லாம் பிரியறதுக்கு தான் எனி யூனியன் பிகம்ஸ் எதுவுமே சேர்ந்து இருக்க முடியாது நம்ம வேணா நீ இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனா அப்படி இருப்பேன் எல்லாருக்கும் அதெல்லாம் பயமா இருக்கு இல்லையா அப்புறம் கடைசியில் சுவாமிஜி நீங்களாவது இருக்கணும் நான் உனக்கு நானும் நானும் எதுக்கு பாருக்கணும் அப்படின்னா இல்லை இல்லை இப்போ அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னா அது ஒரு டிப்பெண்டன்ஸ் தான் நம்ம சாஸ்திரம் பகவானே டிபெண்ட் வேண்டாம்னு சொல்ல போகிறது வேர்ல்டு டிப்பெண்டன்ஸ் ஃபார் ஹாப்பினஸ் காடு டிப்பண்டன்ஸ் ஃபார் ஹாப்பினஸ் செல்ஃப் டிபெண்டன்ஸ் ஃபார் ஹாப்பினஸ் மாறணும் நம்ம சந்தோஷத்துக்காக உலகத்தை சார்ந்திருக்கோம் அதிலேருந்து மாறி சந்தோஷத்துக்காக கடவுளை சார்ந்திருக்கோம் அப்புறம் கடைசியில் கடவுள் நமக்கு அந்நியமாக இல்லைன்னு புரியறதுனால நான் என்னையே சார்ந்திருக்கேன் ஆத்மரத்திகி ஆத்மதுஷ்டா ஆத்மன்னேவற்ற சந்துஷ்டா ஈஸ்வரனும் வேண்டாம் பயப்படாதீங்க இந்த உலகமும் வேண்டாம் ஈஸ்வரனும் வேண்டாம் எங்கே இருக்குது எல்லாமே நான் இதம் சர்வம் நானே இத்தனையுமா இருக்கேன் நானே ஈஸ்வரனாக இருக்கேன் ஆகையினால எல்லாமே நான் தான்ப்பா எடுக்கும்போது என்னத்துக்கு துக்கம் வரப்போகிறது இந்த சார்ந்து இருக்கிறது திருவள்ளூர் அதையும் சொல்கிற சார்பு உணர்ந்து சார்பு கடை ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் இந்த ஒரு குரல் ஹோல் சாஸ்திரத்தை அடக்கிறது இதுக்கு அடுத்த குரல் அப்படி தான் மெய்யுணர்தலில் இது ஒன்பதாவது குரல் மெய்யுணர்தல் ஒரு அதிகாரம் இருக்குது உபனிஷத்தை பிழிஞ்சு எடுத்த அதிகாரம் கற்று ஈண்டு மெய்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி அதுல வந்து சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் ஒரு சின்ன வேர்டை வச்சு ஒரு ஒன்றரை வரைக்குள்ள எத்தனை தடவை யூஸ் பண்றார் வரும் அதுதான் தெய்வப்புலவருங்கிறோம் திருவள்ளுவர் அடுத்த குரலு அப்படித்தான் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட நோய் காமம் வெகுளியை நீக்குவது தர்ம மார்க்கம் மயக்கத்தை நீக்குவது என்னது பிரம்ம ஜானம் அதையும் சொல்லிட்டார் வள்ளுவர் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட நாமம் சம்ஸ்கிருதத்தை உபயோகப்படுத்துறார் நாமம் கெட நோய் கடும் பிறவி நோய் கடும் காமா பகவோ லோலு பந்த அடுத்த மந்திரம் படித்தோம்மா படிக்கல இல்லையா படிப்போம் வரப்போகிறது இந்த மந்திரம் வந்து நாடுகிறவர்களை நிந்தன பண்ண போறது செய்வதன் வாயிலாக விவேக்கியை புகழ்கிறது அவித்யா யாமந்தே வர்த்தமான அீயமான அவிதாந்திரம் ராடித்தனியமா அந்தே நைவநியமா நாயதாந்தாக இந்த மந்திரம் முண்டக்கோபனிஷத்தில் ஒரு பதத்தை தவிர அப்படியே இருக்குது எல்லாமே ஒன்று ரெண்டு ஒன்பது முண்டக்கோபனிஷத் அங்கே விஸ்தாரமாக சொல்லியிருக்கு இந்த பிரேயஸை நிந்த பண்ணியிருக்கிறது விஸ்தாரமாக சொல்லியிருக்கு இங்கே நான் பிரேயஸ் பிரேயஸுன்னு சர்வசாதாரமாக உபயோகப்படுத்தின்னு இருக்கேன் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பிரேயஸுங்கிறது அதர்மமாக உலக இன்பத்தை அனுபவிக்கிறதையும் பிரேயஸுங்கிறது குறிக்கும் தர்மமாக உலக இன்பத்தை அனுபவிக்கிறதையும் பிரேயஸ் சப்தம் குறிக்கும் இதில் எது பெஸ்ட்டு அதர்மமாக உலக சுகத்தை அனுபவிக்கிறவன் தர்மமாக உலக சுகத்தை அனுபவிக்கிறவன் ரெண்டு பேரில் யார் சிறந்தவன் முறிஞ்சு போயிடும் இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை ஆனால் உபநிஷத்தை என்ன பண்ணுறதுன்னா ரெண்டு பேரையும் சேர்த்து தான் நிந்த பண்ற விஷய சுகத்தை அனுபவிக்கிறவன நிந்த பண்ற ஆத்ம சுகத்தை மிஸ் பண்றான் என்ன சொல்றது என்னது ஆத்ம சுகம் ஆத்ம சுகம் தன்னுடைய ஸ்வரூப சுகத்தை மிஸ் பண்றான் அதை கவனிக்க மாட்டேங்கிறான் எப்ப பார்த்தாலும் எவ்வளவு சேர்த்தாலும் நிறைவு பெறாத போய் பார்க்குறான் ஏழு ஜாடி தங்க ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் யார் சொன்னாலும் கேட்குறது இல்லை இவங்க ஏன்னா ஊரே இப்படி தான் வாழ்கிறது எல்லோருமே ஊரை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் நம்மளை ஆன்மீக வாழ்க்கைக்கு நான் போகிறேன் என்றைக்கோ ஒரு நாள் ஷாக போகிறேன் ஆன்மீக வாழ்க்கைக்கு போகிறேன்னு சொன்னால் யாரும் நம்மளை அனுப்புறதுக்கு தயாராக இல்லை நம்ம வீட்லேயும் தயாராகலை ஊரில் இருக்கிற அத்தனை பேர் நமக்கு வந்து உபதேசம் அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது அப்போ தான் பார்த்தா ஒன்று எழுத்தே தெரியாது எத்து தெரியாது அப்போ படிக்கலாம் இதை அப்படின்னா நான் எப்படியும் படிக்க விடமாட்டாங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லையா சின்ன வயசில் படித்தா இப்போ வேண்டாம் வயசான காலத்தில் படிம்பாங்க வயசான படிக்க போனால் என்ன சொல்லுவாங்கண்ணா ஆமாம் இனிமேல் நீ படித்து ஒரு பட்ட மாதிரி தான் அப்படின் அப்படின்னா நான் எப்படியும் முன்னேறிடப்படாதுங்கிறதுல கவனமாக இருக்கான் எல்லோரும் யாரும் எங்கூட வந்ததும் யாரும் எங்கூட வரப்போகிறதும் இல்லை அப்படி இருக்கிறபோது நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்களாம் சொல்கிறதுலாம் எனக்கு இதில் தான் இஷ்டம் எங்கள் வீட்டிலையும் மற்றவங்களுக்கும் இதில் இஷ்டம் இல்லை அதனால் நான் வந்து அவங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கேன் நீ செத்த உடனே அவங்க கொடியாக வர போகிறாங்க அவங்க நீங்கள் இவ்வளோலாம் கடுமையெல்லாம் கேட்கப்படாது சுவாமி என்ன பண்றது பார்ப்போம் அவித்தியாயாம் அந்தரே வர்த்தமானாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அறியாமையில் இருக்காங்கண்ணா என்ன அறியாமேன்னு ஏன் வச்சுக்கோப்பா நாலு காசு இருந்தால் தான் நாலு பேர் நம்மள மதிப்பான் இல்லைன்னு வச்சுக்கோ ஒரு பயம் நம்மகிட்ட வரமாட்டோம் கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை எனவே எனவே ஞாபகம் பைசா காசு இருந்தால் தான் நாலு பேர்கிட்ட நமக்கு மதிப்பு ஒரு பயம் நம்ம சீந்த மாட்டான் நாதி இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு இவன் கேட்ட உடனே என்னமோ நிஜமாவே இப்படி ஆகிட்ட மாதிரி பயம் வந்துவிடுது அதனால சரி சுவாமியை வந்து அங்கேயே நமஸ்காரி அப்படியே போயிடுது பக்கத்தில் போயிலாம் பேசிடாது அவர் எதா ரெண்டு சொல்லி விட்டார்னு வச்சுக்கோ எதா உனக்கு ஞானம் வந்து தொலைச்சுடுத்துனா பயம் அறியாமையின் ஆழத்தில் இருக்கிறார்களாம் அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக டீப்பாக இருக்கான் இக்னரன்ஸ் ஸோ டீப் கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா கர்ப்பம் வந்து கர்ப்ப மூடப்பட்டிருக்கு குழந்தை கருப்பையால் மூடப்பட்டிரு கருவை கருப்பை மூடியிருப்பது போல அறிவை ஆசை மூடி இருக்கிறதுன்னார் அந்த ஆள்கிட்ட என்ன பண்ண முடியும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிற மாதிரி அவனுக்கு என்றைக்கு புத்திக்கு வருதோ அன்றைக்கி வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் வேறு பண்ண முடியாது சில பேருக்கு கொஞ்சம் சொன்னாலே போகும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பான் சில பேருக்கு ஒரு ஒரு தடம் சொன்னாலே புரிஞ்சிடும் சில பேருக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு கொஞ்சம் நிறைய செட்டிங் உட்காரணும் ஒரு சிட்டிங்கிலே புரிஞ்சுக்கிறவங்க இருக்கான் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து சிட்டிங் பதினஞ்சு சிட்டிங்க உட்காந்தா புரிஞ்சுக்கிறவங்க இருக்கான் சில பேருக்கு என்னென்னா சொன்னால் எவ்வளோ சொன்னால் அவ்வளோ தூரத்துக்கு இருக்காங்க நான் அறியாமையின் ஆழத்தில் அர்த்தம் என்ன சொன்னாலும் நான் சொன்னேன் ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து எங்கிட்ட சொல்கிறார் உங்கள் கண்ட்ரி மாதிரி இவ்வளவு அற்புதமான லிட்ரேச்சர் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது இந்த லைஃப் ஸ்டைல் இந்த வாழ்க்கை முறைகளும் இந்த தர்மங்களும் இந்த சாஸ்திரங்களும் எந்த தேசத்துலேயும் பார்க்க முடியாது ஆனால் இதை கடைப்பிடிக்காதவங்களும் இவங்கள மாதிரி யாரும் பார்க்க முடியாது ஃபாலோ பண்ணாதவங்களும் எங்கேயும் பார்க்க முடியாது இவ்வளவு பெரிய வெல்த்தை வச்சிட்ருக்கீங்க ஞானத்தை வச்சுட்டுருக்கீங்க ஆனால் கடைசியில் இன்னும் அல்ப விஷயத்துக்கெல்லாம் போய் கோவப்பட்டுக்கிண்டு ஆசைப்பட்டுருக்கீங்க அப்படின்னா சொல்கிறாங்க அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக அறியாமையின் ஆழத்தில் இருக்கிறார்கள் ஆனால் யாராவது சொன்னால் புரிஞ்சுப்பாங்களான்னு ஆனால் அவங்க என்ன நினைச்சிருக்காங்களா இந்த சாமியார் கட்டோ பண்ணிட்டு சொல்லியிருக்காரு உருப்பிடுவாரா இவர் உருப்பிட்றதுக்கு வழி பார்க்க வேண்டாம் புழைக்கிறதுக்கு வழி பார்க்க வேண்டாம் இல்லை இவரு பிரமதி அந்யான் பிராமயத்தி ஸ்வயம் நஷ்ட பரான் நாசயத்தின் பரான் மோசயத்தின்னு ஒன்று இருக்கு ஸ்வயம் முக்தஹா பரான் மோச்சயத்தி தானும் முக்தியில் இருக்கா மற்றவங்களையும் முக்திக்கு முக்திக்கு வழி சொல்லித்தரான் ஸ்வயம் நஷ்ட பரான் நாசயத்தை அதனால் இவங்களொன்றும் படித்த விவரமே போராது ஆகினால அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா இவங்க சொல்கிறாங்க இந்த பிரேயோ பிரேயோ மார்க்க இருக்கிறோம் அதாவது என்னது மெட்டீரியலிஸ்டிக் அவன் என்ன நினச்சிருக்காங்கன்னா நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சன் நான் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டேன் ஆனால் ஒன்று என் குழந்தைங்கள தான் என்னால் திருத்த முடியல வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டேன் அவங்க திருத்த முடியலன்னு ஒரு பக்கம் வருத்தம் இருக்குது இருந்தாலும் நான் வெற்றி அடைஞ்சவன் நான் விவேக்கி நான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினச்சிக்கிறானா ஸ்வயம் தீராஹா சொல்கிறது உண்டு ஊர்லாம் ஒரு அந்த காலத்துலாம் சொல்கிறது உண்டு எங்காற்று மாப்பிள்ளைக்கு ரெண்டே ரெண்டு தான் எங்காத்து மாப்பிள்ளைக்குன்னு சொல்லணும் ஒன்று அவருக்கா புரியாது இன்னொன்று சொன்னாலும் புரியாது இதை தவிர நல்ல குணம் அவருக்கு இருக்குது வேறு என்ன வேணும் அது மாதிரி ஸ்வயம் தீராகா ஸ்வயம் தீராகன்னா தங்களை ரொம்ப தீரர்களாக நினச்சிப்பாங்க பண்டிதம் மன்னியமானாகா தங்களை அறிவாளிகளாக நினைத்து அப்புறம் என்னதுன்னா தந்திரம்யமானாக தந்திரம்யமானாகனா என்ன அர்த்தம்னா இங்கேயும் அங்கேயும் சுத்திகிட்டே கிடைக்குமா இங்கே கிடைக்குமான்னு சொல்லி அ திருப்தியிலருந்து எத்தனை கிடைச்சாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது திருப்தி ஏற்படாது தந்திரமியமானாக பரியந்தி மூடாகா மூடாகான்னா சாஸ்திரத்தை பூர்ணமாக படிக்க மாட்டான் நுனிப்புல்லை மேய்சிபிட்டு மேலெழுந்த வாரியாக நுனிப்புள்ள மேஞ்சிட்டு ஆழமாக படிக்க ஆழமாக உழறது அகலமாக உழறதுன்னு ஒன்று உண்டு அகலமாக உழறதுன்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஆழமாக உழுகுனா அகலம் உழணும் அகலமாக ஆழமாக உழணும் பரவாயில்ல அகலை உழறதை விட ஆழ உழறது நல்லதும்பாங்க ஆனால் இவன் அப்படி இல்லை சரியா இந்த கர்மகாண்டத்தோடு நிறுத்தினுட்டான் சில பேருக்கு இதெல்லாம் முடியாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சுவாமி எங்களுக்கு இந்த கலா உபநிஷத்து இந்த ஞானம் புத்தியை யூஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுடுங்க ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க இது நமக்கு நான் இந்த ரெண்டு ரோல்னு பண்ணிட்டுருக்கேன் சில பேருக்கு பார்த்தா ஹிப்போக்ரஸி மாதிரி தோணும் அங்கே யாராவது வந்து உட்கார்ந்தாங்கன்னா சுவாமி கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு மந்திரத்தை எழுதி கொடுப்பேன் இதை சொல்லுங்கோ இல்லாட்டி என்னென்னா தட்சிணாமூர்த்திக்கிட்ட கொஞ்சம் வீ ஊதியை வச்சு ஜபம் பண்ணி வாங்கிக்கோங்கோ அதெல்லாம் பண்ணணும் அதுக்கு பிரயோஜனம் இருக்கு அது ஒரு அளவான பிரயோஜனம் உண்டு நீ வந்து உபனிஷத்து கிளாஸ்குவா அப்படின்னா அடுத்த வேற சாமியார் பார்க்க வேண்டி போயிடுவோம் எதுன்னு படிக்கணுங்கிறாரு அவர் இதுக்கும் படிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிப்பா அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண ஒரு எலுமிச்சம்பழம் எல்லாம் ஐட்டம்லாம் வச்சுக்கணும் எலுமிச்சம்பழம் தாயத்து எந்திரம் அது இது கயிறு எல்லாம் வரிசையாக வச்சுக்கணும் உனக்கு என்ன ப்ராப்ளம் பொடி உனக்கு சரி பொடி அப்புறம் கடைசியில் நம்மளும் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தில் லேசாக தேச்சு சரி மேடம் கொஞ்ச நேரம் இருந்தால் நமக்கு வேதாந்த மருந்து போயிடும் அது நம்ம அது பண்ணலைன்னா பக்கத்தில் வேறு நிறைய கடை போட்டான் எல்லோரும் இந்த பக்கம்லாம் கடை நிறைய பேர் போட்டான் இங்கே வாங்க அப்படி கோயிலுக்கு போகிற வழியிலெல்லாம் தடுத்து திகையாதே நான் உன் கூட இருப்பேன் உன் வழி நான் இருப்பேன்கிறான் அதனால் எதுக்கு இருக்கட்டும் இதெல்லாம் வந்து என்ன தத்ரம்யமானாக பரியந்தி மூடாகா மூடாகா திரும்ப திரும்ப சம்சாரத்திலேயே உழல்வார்கள் புதுசு புதுசாக ப்ராஜெக்ட்டு புதுசு புதுசாக அதுக்கு எஃபர்ட்டு கடைசியில் வந்து அதில் ப்ளஸ் மைனஸ்ஸு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா அடுத்தது போக வேண்டியது அது மாத்திரம் இல்லையா இவங்க மற்றவங்களுக்கு வேறு கைடன்ஸ் கொடுப்பாங்களாம் அந்தேனைவ நீயமானாக அந்தாகா யதா ததா அப்படின்னு படிக்கணும் அதாவது அந்தஹான்னா பார்வை இல்லாதவன் அர்த்தம் குருடன்னு சொல்லக்கூடாது அது பண்படாத சொல் ஆக என்னால் அந்தேனைவ பார்வையற்றவனால் நீயமானாக அந்தாக வழி நடத்தி செல்லப்படுகின்ற அந்தர்கள் ஒருத்தனுக்கு பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்க அவன் தனியாக நடந்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன் தனியாக நடந்து போனால் அவன் ஒருத்தன் தான் குழியில் விழுவான் ஆனால் இவன் என்ன பண்ணுறான் இன்னொருத்தன் என்ன நான் கைடு பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கும் பார்வை இல்லை அவன் இவன் கையை பிடிச்சின்னு போனான் இப்போ எத்தனை பேர் விழுவான் ரெண்டு பேரும் விழுவான் ஆனால் அந்தேனைவ திருமூலர் பாட்டிலே இருக்குது குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குழியில் விழுமாரேம்பர் அது மாதிரி கையை பிடிச்சின்னு போனால் ஒரு பார்வையற்றவன் மற்றொரு பார்வையற்றவனை வழி எப்படியோ அப்படியே இவர்களும் என்ன பண்ணுவார்கள்னா மற்றவங்கள்ட எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்தமாதிரி அந்த சாமியார்ட்டு போய் எலுமிச்சம்மணன் கொடுப்பார் எல்லாம் சரியாக போய்டும் அதை விட பெரிய எலுமிச்சம்மன் இங்கே வச்சுருக்கேன் அது தெரியாது இது வந்து மஞ்சளாக இருக்காது வேறு விதமாக இருக்கும் அது ஆனால் தெரியாது அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இதே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு வார்த்தைக்காக சொன்னதே இங்கே என்ன பண்ணணுன்னா இவங்களுக்கும் ஸ்வயம் இவங்களுக்கும் தெரியாது இன்னொருத்தனையும் மிஸ்கைடு பண்ணுவாங்க தப்பாக கைடு பண்ணுவாங்க இதெல்லாம் க பரம்பரை பரம்பரையாக அதனால தான் வேதம் சொல்கிறது காலங்காலமாக இருந்துன்றிருக்கு என்றைக்குமே தான் அறிவாளியாக இல்லாட்டாலும் அறிவு இருக்கிற மாதிரி நினச்சிண்டு மற்றவனுக்கும் அறிவு உபதேசம் பண்ணுவான் அப்படிங்கிறது என்றைக்குமே இருக்குமா அது அதனால் அந்த இணைவை நீயமானாக அந்தாக யதா ததா பரியந்தி சம்சாரத்திலேயே உழலுகிறார்கள் சங்கராச்சாரியோடு அந்தே நெய்வங்கிறதுக்கு திருஷ்டி விஹீனே நைவ திருஷ்டி விஹீனே சரியான பார்வை இல்லை சாஸ்திரத்தை பூர்ணமாக பார்க்குறது இல்லை இதெல்லாம் ஆதிசங்கரருடைய உரைகளில் நல்லா பார்க்கலாம் எப்படியெல்லாம் இது பண்ணுறாருங்கிறது பார்த்தா நிறைய இடங்களில் தெரியும் குறிப்புக்காக சொல்கிறேன் கஷேத்திரஜன் சாப்பி மாம் வித்தி சங்கராச்சாரியடைய வியாக்கியானம் படித்து பாருங்கள் தெரியும் எப்படிலாம் இன்டர்பிரட் பண்ணுறாங்க எந்தெந்த இன்டர்பிர்டேஷன்லாம் எப்படி இப்படி இருக்குது அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்னு அவர் சொல்கிறத பார்த்தா பிரமிப்பாக இருக்கும் க்ஷேத்ரன் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா அந்த கஷேத்திரன் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதாவுக்கு மாத்திரம் ரொம்ப விஸ்தாரமான வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆதிஷங்கர் அங்கே தெரியும் எப்படியெல்லாம் ராங் இன்டர்பிர்டேஷன்லாம் பழக்கத்தில் இருக்கு அவர் காலத்திலே அந்த இன்டர்பிர்டேஷன்ல இருக்கிற தப்பெல்லாம் என்ன எந்த இன்டர்பிர்டேஷன் கரெக்டு எதனால இந்த இன்டர்பிர்டேஷன் கரெக்டு அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்றதை பார்த்தா அப்படி இல்லை இது ஒரு சாதாரண மனுஷனால் சொல்ல முடியாது கடவுளாக இருந்தால் தான் சொல்ல முடியும் நமக்கு தெரியும் படிச்சு பார்த்து தெரியும் சரி இந்த மந்திரம் என்ன பண்ணுகிறது மந்திரத்தினுடைய தாற்பயம் என்னிந்தி விவேக்கிய ஸ்துதி பண்றதுக்காக ஆக பிரேயஸ தேர்ந்தெடுக்கிறவனை நிந்த பண்றதன் மூலமாக ஸ்ரேயஸ தேர்ந்தெடுக்கிறவனை ஸ்துதி பண்றது அப்படி புரிஞ்சுக்கணும் அடுத்த மந்திரம் பாலம் அயோக்கோ நாஸ்தரீ புனாப்பே நாம் பராஜ பிரதித்தம் வித்தமோன அயம் லோகோ நாஸ்தி பர இன புனர்வசமா இதுவும் மெட்டீரியலிஸ்ட நிந்த பண்றதுதான் அவிவேக்கி நிந்த எப்படி பண்றாருங்க அதை சுருக்கமாக சொல்றேன் நிறைய பேர் தன்னுடைய இந்திரியங்களையும் மனசையும் தான் என் கண்ணு என் மனசு தான் எனக்கு பிரமாணம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பர்செப்ஷன் இன்டெலிஜென்ட் என் கண்ணால் பார்த்தா தான் நான் ஒத்துப்பேன் எனக்கு புரிஞ்சாத்தான் ஒத்து ஒத்துக்கிட்டோம் வேண்டான்னு சொல் ஆனால் அதே சமயம் நம்ம அதையும் சொல்லியிருக்கோம் எஸ்எ நாஸ்தி ஸ்வயம் பிரஜா சொல்லியிருக்கோம் ஆனால் அதே சமயம் சாஸ்திரத்தில் ஸ்ரத்த சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இல்லை பூர்ண ஸ்ரத்தை வேணும் சில பேருக்கு கர்மகாண்டத்தில் மாத்திரம் ஸ்ரத்தை ஞான காண்டத்தில் ஸ்ரத்தை இல்லை அரகுரஸ்ரத்தேன்னு அர்த்தம் ஸ்ரத்தை இருந்தால் பூர்ணமாக இருக்கணும் துவைத்தத்தில் ஸ்ரத்தை இருக்கு அத்வைத்தத்தில் ஸ்ரத்தை இல்லை நமக்கு ரெண்டுலேயும் இருக்குது துவைத்தம் வந்து எந்த லெவல் அத்வைத்தம் ரெண்டுலேயும் ஸ்ரத்தை இருக்கு பூர்ண ஸ்ரத்தை இல்லை அறகுரஸ்ரத்தை ஒன்று ஸ்ரத்தை இல்லை நம்பர் ஒன் அப்படியே ஸ்ரத்தை இருந்தாலும் அரஹுர ஸ்ரத்தை முழு ஸ்ரத்தை இல்லை இந்த மந்திரம் என்ன பண்ணுகிறதுன்னா ஸ்ரத்தை இல்லாதவனையும் அரஹோர ஸ்ரத்தை இருக்கிறவனையும் நிந்தனை பண்ணுறது பூர்ண ஸ்ரத்தை வேணும் ஆனால் முக்கியமாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னா சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இல்லாதவன் சாஸ்திரத்தை பிரமாணமாக ஒத்துக்காதவன் என் புத்தியைத்தான் நான் ஒத்துப்பேன் எனக்கு புரியறது தான் நான் ஒத்துப்பேன் எனக்கு புரியாட்டாலும் புரியாத எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது அதை ஃபாலோ பண்ணினா காலப்போக்கில் எனக்கு அது புரியும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது அதுக்கு பேர் தான் ஸ்ரத்த எனக்கு இப்போ புரியாமல் இருக்கலாம் ஆனால் இதில் நல்லது ஏதோ இருக்குது காலப்போக்கில் எனக்கு புரியும் அதனால் பெரியவங்க சொன்னதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தை ஸ்ரத்தை ஞானத்தை கொடுக்கும் ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் ஸ்ரத்தை இல்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டோம் இப்போ என் வார்த்தையை சுவாமிஜி ஒரு வார்த்தை கூட பொய் சொல்றது இல்லை சுவாமிஜி நூத்துக்கு நூறு உண்மையைத்தான் பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டா நான் சொல்றது புரியாட்டா கூட அதுக்கு பேர் ஸ்ரத்த புரிஞ்சா ஞானம் புரியலேன்னா புண்ணியம் எப்படியும் பிரயோஜனம்தான் ஸ்ரத்த இருக்கிறதே புண்ணியந்தான் இந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா ஸ்ரத்தை இல்லாதவர்கள் அரகுரஸ்ரத்தையோடு இருப்பவர்களைத்தான் இந்த மந்திரம் நிந்தனை செய்கிறது எதுக்காகண்ணா முழு ஸ்ரத்தை இருக்கணுங்கிறதுக்காக அதாவது ஸ்ரத்தை இல்லாதவனை நிந்திக்கிறதுல தாற்பயம் இல்லை முழு ஸ்ரத்தை வரணுங்கிறதுக்காக அதை ஒப்பிட்டு சொல்லுகிறது எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் அதை கிறிட்டிசைஸ் பண்ணுறதுல நமக்கு லட்சியம் இல்லை இன்னொன்று வந்து குளோரிஃபை பண்ணுறது தான் நமக்கு லட்சியம் ஒன்று ஒன்றை க்ளோரிஃபை பண்ணணும்னா அதை இன்னொன்னோட கம்பேர் பண்ணி அதனுடைய மட்டத்தை சொன்னாத்தான் இது புரியும் இதுக்கு பேர் சாஸ்திரத்துல நகி நிந்தான் நியாயம்னு பேர் நிந்தை நிந்திப்பதற்காக அல்ல மற்றொன்றை புகழ்வதற்காக நிந்தை நிந்திப்பதற்காக அல்ல மற்றொன்றை புகழ்வதற்காக இப்போ இது இந்த மந்திரத்துக்கு கொஞ்சம் விஷயமா விளக்கம் சொல்லணும் அதாவது சாஸ்திரத்துல நம்ம என்ன சொல்றோம் பௌருஷேய பிரமாணம் அபௌருஷேய பிரமாணம்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறோம் சாஸ்திரங்கள் எல்லாம் அபௌருஷேய பிரமாணம் அபௌருஷேய பிரமாணம்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்னாலேயோ பர்செப்ஷன்னாலேயோ அல்லது இன்ஃபுரன்ஸ்னாலேயோ நம்ம இன்டலெக்ட்னாலேயோ கண்டுபிடிக்க முடியாது அது பௌரு இதெல்லாம் பௌருஷேய பிரமாணம் நம்ம கண்ணு வந்து இது சொல்கிறது ஆரஞ்சு கலர்ங்கிறது பௌருஷே பிரமாணம் காது வந்து ஒலி கேட்கறது பௌருஷய பிரமாணம் நம்மகிட்ட இருக்கிற பிரமாணம் அறிவை தரும் கருவிகள் இதுக்கும் லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது கண்ணு தர்ற அறிவை காது கொடுக்குமா காதுனால கிடைக்கிறதுக்கு இருக்கிற இதுக்கும் கண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கு கண்ணால கேட்க முடியாது காதால பார்க்க முடியாது புரியுறது இல்லை அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த கண்ணாலேயோ காதாலையோ நாக்காலேயோ எதுனாலேயோ உண்மையான ஆனந்தம் எதில் இருக்குதுன்னு தெரியாது உண்மையான சந்தோஷம் ஆனந்தம் எதில் இருக்குது அப்படின்னா இந்த பௌருஷய பிரமாணத்தினால வாஸ்தவமான ஆனந்தத்தை ஒருத்தன் அடையவே முடியாது சொப்னத்தில் இருக்கிறதே இது அறிய முடியாது சொப்னத்தில் இருக்கிற பர்செப்ஷன் வேற ஜாகிரத்தில் இருக்கிற பர்செப்ஷன் வேற வேக்கிங் ஸ்டேட் பர்செப்ஷனுக்கும் ட்ரீம் ஸ்டேட்டில் இருக்கிற பர்செப்ஷனுக்குமே வேற்றுமை இருக்குது அதை இதையுமே சேர்க்க முடியாது கனவுல இருக்கிற பௌருஷய பிரமாணத்துக்கும் நனவில் இருக்கிற பௌருஷய பிரமாணத்துக்குமே ஒத்துப்போகாது அதனால என்ன சொல்கிறோன்னா அது மாத்திரமில்லை இப்போ வந்து பிரம்மாண்டமான அருமையான ரோல் ஸ்டாய்ஸ் கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரை வந்து வங்காள விரிக்கூடால் ஓட்ட முடியுமா ரோட்லேயே ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு வச்சுங்க அது ஏன்னா அது அதோட ஃபீல்டு வேற கப்பல வந்து தரையில் ஓட்ட முடியுமோ ஓட்ட முடியாது இல்லை கப்பல் கடியில சக்கரம் வச்சா ஓட்டலான்லாம் சொல்லாதீங்க கப்பல் கடலில் தான் இருக்கும் அதோட ஃபீல்டு அவ்வளோதான் இதோட ஃபீல்டு இப்படி தான் அது மாதிரி எல்லாத்துக்குமே லிமிட்டேஷன்ஸ் இருக்கு கண்ணு கொடுக்குற அறிவை காதோ மூக்கோ நாக்கோ தோலோ கொடுக்க முடியாது அதே சமயம் கண்ணு எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது கண் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றின அறிவுத்தான் கொடுக்க முடியும் காதும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றின அறிவைத்தான் கொடுக்க முடியும் அது கல்யாணியாக காம்போதியாக பூர்வீ கல்யாணியாக யம கல்யாணியாக அதெல்லாம் அப்புறம் அது தான் கொடுக்கும் கண்ணாலேயோ இல்லை தடைய ராகம் இது பண்ணுற போது அந்த ராகத்தை தடவையாக முடியும் இல்லை ராகத்தை டேஸ்ட்டாக பண்ண முடியும் ராகத்தை முகர்ந்தா பார்க்க முடியும் அதுக்கு காது ஒன்று தான் கதி ஆகையே இது என்னதுன்னா பிரமாணத்தினுடைய விஷயம் என்ன அந்த பிரமாணத்தினுடைய லிமிட்டேஷன் என்ன தெரியணும் அறிவை தரும் கருவிக்கு பொருள் எது அந்த அறிவு எவ்வளவு தூரம் எவ்வளவு வரையறைக்குட்பட்டது கண்ணுனால சில ஞானம் கிடைக்கும் ஆனால் கண்ணுனால சில ஞானம் கிடைக்காது காதுனால சிலது கிடைக்கும் காதுனால கிடைக்காது சிலதுன்னா என்ன ஒன்று கிடைக்கும் அது இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த பிரமாணம் வேலை செய்யாது ஏன் கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ தோலோ ஏன் புத்தியை வச்சுன்னு நான் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு முதல்ல இந்த பிரமாணத்தினுடைய லிமிடேஷன் தெரியணும் இந்த லிமிட்டேஷன் தெரிய மாட்டேங்குது இந்த பிரமாணமெல்லாம் பரிச்சின்னம் லிமிட்டெட் அதனால் என்னென்னா அப்போ எந்த பிரமாணத்தினாலும் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் உங்களுக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சுருக்கோம் பௌருஷேய பிரமாணம் நமக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்க முடியாது பௌருஷேய பிரமாணம் ஓரளவுக்கு நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கலாம் இந்த பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அவ்வளோதான் பீஸ் ஆஃப் மைண்டு செக்யூரிட்டி செக்யூர் நான் வந்து நான் எப்போது இருக்கேன் பாதுகாப்பாக இருக்கேன் எப்பவும் ஆனந்தமாக இருக்கேன் அதுக்கு என்ன வழி நான் எப்பவும் நிம்ம கஷ்டம் வந்தால் கஷ்டத்தை தாங்கிக்கிறதுக்கு சக்தியை இது கொடுக்குமா கஷ்டம் வராமல் வாழ்கிறதுக்கு இதை எதாவது வழி சொல்லுமா அதுக்கு வழியே சொல்ல முடியாது அதனால் இது லிமிட்டட் அதுக்கு என்ன பண்ணணும்னா சாஸ்திரத்தை சரணாகதி பண்ணித்தான் ஆகணும் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா நான் உனக்கு ஆனந்தத்தை வாரி வாரி வழங்குவேன் ஆதிசங்கர் சொல்கிறார் எத்தனை அம்மா அப்பா வந்தாலும் இதே கட்டோபனிஷத்தில் தான் இருக்குது எந்த இடத்துல அந்த பாஷ்யம் இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் கட்டோபனிஷத் பாஷ்யம் பார்க்குறவங்களாக இருந்தால் நான் சொல்கிறேன் அந்த மந்திரம் இதே இடத்துல ஒரு ஆதிசங்கர் ஒரு இடத்துல சொல்கிறார் அதாவது ரெண்டாவது அத்தியாயம் முதல் வள்ளி பதினஞ்சாவது மந்த்ரம் அதில் ஆதிசங்கரருடைய உரை படித்தா தெரியும் தஸ்மாத் குதார்க்கிபேதிம் நாஸ்திக குதிருஷ்டிம்ச்ச உஜ்ஜித் மாதபித்திரு சகசிரேபியோ அப்படி ஹிதைஷிணா வேதேன உபதிஷ்டம் ஆத்ம ஏகத்வம் சாந்ததர்ப்பை ஆதரணீயம் இத்தர்த்த பாஷ்யம் இருந்தால் பாருவோம் ரெண்டு ஒன்று பதினஞ்சினுடைய கமெண்ட்ரி கடைசி போர்ஷன் இந்த கமெண்ட்ரிலே கடைசி போர்ஷன் என்ன விஷயம்னா எத்தனை அம்மா அப்பா வந்தாலும் இந்த வேதத்துக்கு ஈடாகாதுங்கிற மாத பித்திரு சகசிரேபியோப்பி ஹிதைஷிணா வேதேன உபதிஷ்டம் ஆத்ம ஏகத்துவம் சாந்ததர்பை ஆதரணீயம் இத்தியர்த்த ஈகோவை விட்டவன் அகங்காரத்தை விட்டவன் இந்த வேதத்தை அகங்காரத்தை விட்டுன்னு அர்த்தம் அகங்காரத்தை விட்டு ஆணவத்தை விட்டு இந்த அபௌருஷேய பிரமாணத்தை அக்செப்ட் பண்ணுங்கிறர் உன் புருஷ புத்தியை கொண்டு நீ இதை அடைய முடிஞ்சுடாது இதை எப்படி நீ இத்தனை வச்சிருக்க இல்ல உன்னுடைய முயற்சினால நீ சம்பாதிச்சத ஏதாவது உனக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கா கொடுக்கலையே அப்படின்னா அப்போ வேற பிரமாணத்தை எதையாவது ட்ரை பண்ணி பார்த்தையா ஐ டோன்ட் பிலீவ் ஸ்கிரிப்சர்ஸ் ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் இங்கிலீஷில் சொல்லணும் ஐ டோன்ட் பிலீவ் இன் வேதிக் வேல்யூஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் அப்படின்னா என்ன பண்ண முடியும் இது அபூர்ஷய பிரமாணம் சாஸ்திரத்தில் இன்னொரு பாஷை உண்டு அபௌர்விஷய பிரமாணம் சொல்ல மாட்டான் யோகி பிரத்யக்ஷம்னு ஒன்று உண்டு யோகி பிரத்யக்ஷம் இஎஸ்பி எக்ஸ்ட்ரா சென்ஸ் பர்செப்ஷன் அது நமக்கு இருக்கிறது அவளுக்கு இருக்காது அவங்களுடைய விஷயம் வேறு அதுக்கு பேரு யோகி பிரத்யக்ஷம் அதுவும் லிமிட்டட் யோகி பிரத்யக்ஷமும் லிமிட்டெட் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியாத ஒன்று அதிசயமாக இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சிருந்தால் அவனுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சி விட்றோம் அது ஒரு ப்ராப்ளம் எனக்கு தெரியாத எவ்வளவோ இருக்குது நான் இவ்வளோலாம் பேசுறதுனால நீங்கள் என்ன நினச்சிட்டுவீங்க சுவாமிஜிக்கு நிறைய தெரியுது அப்படி நிறைய தெரியறதுன்னு அது எவ்வளோ தெரிஞ்சாலும் அதுக்கு முடிவே கிடையாது இல்லை முழுக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோன்னு முடியாது இந்த ஃபீல்டில் அது ஓரளவுக்கு தெரியும் அதுவும் படிக்க படிக்க புதுசு புதுசாக இருக்குது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அரிதொரும் அறியாமை போலும்னார் அரிதோறும் அறியாமை போலும்னா படிக்க படிக்க தான் நமக்கு எவ்வளோ தெரியலேன்னு தெரியுது எதுக்கு இந்த இவ்வளவு விளக்கம் இதுக்கு சொல்றேன்னா இந்த மந்திரத்துக்கு இதை சொல்லி ஆகணும் வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்காதவனுக்கு விஷயம் புரியாது வாழ்க்கையின் உண்மை புழங்காது வேதத்தை ஏற்றுக்கொண்டால் ஒழிய வாழ்க்கையின் உண்மை விளங்காது அதை ஒத்துக்கிறதுக்கு நிறைய பேர் மறுக்கிறார்கள் சொல்லுப்பா சொல்றேன் இந்த கருத்துக்கு திருமூலர் திருமந்திரம்தான் வேதத்தை விட்டு அறம் வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள தர்க்க விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே திருமந்திரத்தில் இருக்கு தமிழ்ல நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அருமறை சோரும் அறிவிலான் செய்யும் பெருமறை தாமே தமக்கு இதுக்கு ரெண்டாம் இருக்கு அருமறை சோறும் அறிவிலான் சாஸ்திரத்தை அருமறைன்னா உபனிஷத்தினே பேரு அருமறை சிரங்கிறார் சேக்கிழர் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் உபனிஷத்தில் இருக்கார் நடராஜருங்கிறார் அருமறை சிரத்தின் மேலாம் சிப்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் பொற்பத நடம் புரிகின்ற பூங்கழல் போற்றி போற்றி ஷேக்கிழார் எல்லாம் எவ்வளோ ஆனந்தமா பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளமே கிடையாது இந்த காஸ்ட அபிமானமே கிடையாது எல்லாரும் ஒன்னா இருந்திருக்காங்க நீ பார்த்தீங்கன்னா ஜெகவீர பாண்டியனார்னு ஒரு பெரிய பண்டிதர் அவர் அந் பிராமணன் கிடையாது அவர் பண்ணியிருக்கிற ஒர்க்கெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது வடிவேல் செட்டியாருன்னு ஒருத்தர் அவர் வேதாந்தத்துக்கு அவர் பண்ணியிருக்கிற கான்ட்ரிபியூஷன் தமிழில் யாரும் பண்ண முடியாது அவ்வளோ பண்ணியிருக்காங்க இது ஜாதி பேதம் இல்லாமல் எல்லாரும் எல்லாருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸே கிடையாது நான் இந்த கம்யூனிட்டியில் பிறந்துட்டேன்னு காம்ப்ளெக்ஸே கிடையாது நந்தனாரை போல் ஒரு அந்தனர் இந்த நாளில் உண்டோன்னா எல்லாருக்கும் இந்த ஞானம் இருந்திருக்கு சாண்டாலோஸ்து சதுத்விஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா மமன் எப்படி சொன்னார் சண்டாளனாக இருந்தா என்ன அவன் பிராமணனாக இருந்தா என்ன அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் யாருக்கு இருக்கோ அவன் பெரியவன் விட்டார் இதெல்லாம் வந்து பிரித்து விட்டு வேடிக்கை பார்த்தவனா பிரிட்டிஷ்காரன் ரொம்ப வேடி பண்ணதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் அது வந்து அதுக்கு முதல்ல அடிமையானவர் ஸ்ரீ ஸ்ரீ பிராமண சமூகம் எதுக்கு சொல்கிறோம்னா பிரமாணம் எதுன்னு ஒத்துக்கள் இந்த மந்திரம் அப்படி சொல்ல போகிறது அதனால தான் இவ்வளவு பீடிகை இன்ட்ரடக்ஷன் சொல்ல வேண்டி இருக்கு சாஸ்திர பிரமாணத்தை என்ன சொல்கிறது இம்ப்ளிசிட்லி ஒபே தி ஸ்கிரிப்சர்ஸ் கேள்வி கேட்காமல் மரியாதையாக கடைப்பிடி ஆனால் ஒன்று உன்னை மதிக்கிறேன் உன்னுடைய புத்தியை மதிக்கிறேன் உன் பர்செப்ஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் உன்னுடைய இன்டெலிஜென்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆனால் உன்னோட உன்னுடைய பர்செப்ஷனும் உன்னுடைய இன்டெலிஜென்ட்டும் லிமிட்டட்ங்கிறத நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு அதை நீ ஒத்துக்கலேன்னு சொன்னால் யூஆர் நாட் இன்டெலிஜெண்ட் புரியதா என்னுடைய பர்செப்ஷன் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி லிமிட்டட் அப்படின்னு ஒத்துண்டா அதுதான் இன்டெலிஜென்ஸ் இல்லை நான் அகம் சர்வஜோஸ்மி அப்படின்னா அடி கடைக்கும் பகவான் எப்படி குட்டுவாருன்னு தெரியாது ஆகா இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது அதாவது இம்மெச்சூர்டு பீப்புளுக்கெல்லாம் ரொம் பக்குவம் இல்லாத ஜனங்களுக்கெல்லாம் இந்த உண்மை வழங்காதுங்கிறார் யம தர்மராஜா அதனால தான் உன்னை நான் ரொம்ப டெஸ்ட் பண்ணினேன் அதெல்லாம் அர்த்தம் இருக்குது உன்னை நான் ஏன் ரொம்ப டெஸ்ட் பண்ணினேன்னு கேட்டால் இது பக்குவம் இல்லைன்னா இந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண முடியாதுப்பா நிறைய பேர் வந்து இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் சொல்கிறார் சாம்பராய பாலம் ந பிரதிபாதி சாம்பராய்னா சாம்பராய அப்படின்னா ஸ்ரேயஸ்னு அர்த்தம் ஸ்ரேயஸ் சாம்பராயக்கு லிட்ரல் மீனிங் வந்து பரலோக்கரலோகர்த்தம் மேலான உலகம்னு அர்த்தம் பரலோகம்னா எங்கேயோ பரலோகம் பரலோக சாமிராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுங்கிறான் சம் பரேயே இது சம்பரா பரலோக்கா பிரயோஜன சாதன விஷேஷா ஷாஸ்திரீய சாம்பராய அ சம்பராய சாம்பராய சம்பராயினா என்ன அர்த்தம்னா மேலான வாழ்க்கை போட்டுங்க மேலான உயர்ந்த வாழ்க்கை அந்த மேலான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகள் சாம்பராய சம்பராய சாம்பராய புரியுறதா ஒன்றுக்கு காலில் இன்னொன்றுக்கு காலு இருக்கு அ சம்பராய சாம்பராய மேலான உயர்ந்த வாழ்க்கை அதனால வேதங்களால் காட்டப்படும் நெரி, வேத நெறின்னு அர்த்தம் வேத நெறி வேதங்களால் காட்டப்படும் குறிக்கோள் அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறை அதுக்கு பேர் சாம்பராய வேதங்கள் காட்டும் குறிக்கோள் சம்பராய அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகள் சாம்பராய சாம்பராய பாலம் ந பிரதிபாதி பாலம் அப்படின்னா அவிவேக்கினம் இம்மெச்சூர் அர்ச்சம் பக்குவம் போராதுன்னு அரிசம் அவனுக்கு விளங்கறதில்லை அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும் பக்குவப்பட்டவனுக்கு தாப்பா இது விளங்கும் ஊர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கு புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கிழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் பக்குவம் இல்லாதவனுக்கு எங்கேயோ இருக்காராம் தூராச்சு தூரே சந்தை சதிகாந்தி கேச்சார் அதனால நித்தியமாய் நிர்மலமாய் நீங்க சுத்தமுமாய் தூரமுமாய் சமீபமாய் துரிய நிறை சுடராயினார் தாய்மானவர் ஆஹது விளங்காது அப்ப அறிவாளிக்க இந்த வேதத்தை சாஸ்திரத்தை சரணாகதி பண்றவனுக்குத்தான் வாழ்க்கையோட ரகசியங்கள்லாம் விளங்கும் என்பது பொருள் நாளை தொடர்ந்து படிப்போம் ஓம் சகநாவவது சஹனக் சக வீரியங்கரவா வஹை தேஜஸ்வினாவீதமஸ்து மாவித்ஷாவகை ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கி